தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு மாயையான உலகில் நாம் வாழ்கிறோம் எது மாயை என்று அறிந்து விலகுவதற்கு தேவன் காட்டும் பரிசுத்தமான பரலோகத்தின் பாதை இன்னதென்று அறிவதற்கும் உலகத்திலும் நம் வாழ்விலும் வரவிருக்கும் ஆபத்துகளையும் சோதனைகளையும் முன்னமே அறிந்து கொள்வதற்கு நம் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டுமாம் மணக்கண்களை திறக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது சபையெல்லாம் சபையாகுமா எங்கே போனால் நம் மணக்கண்கள் திறக்கும் என்பதை குறித்து உங்கள் ஆவிக்குரிய கண்களை தெளிவாக்கும் தேனை போன்ற பரிசுத்த வேதத்தில் இருக்கிற இந்த சத்தியத்தை குறித்து பேச வருகிறார் புதியர்சுலேம் சபையின் அப்போஸ்தலரும் தலைவருமாகிய எஸ் ஏசுதாசன் அவர்கள் இந்த சத்தியத்தை கேட்கிற யாவருக்கும் கர்த்தர்தாமே பிரகாசமான மனக்கண்களை தருமாறு உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே இல்லையா தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மயமண்டாவதாக இந்த மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் ஆய்ந்த பரிசத்தின் நாளிலும் நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து நம்ம மகாபரிசுத்தம் தேவனை நம்ம ஆராதிச்சு ஆண்டவர் நமக்கு தந்திருக்க நல்ல கிருமைக்காக ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவர் நம்முடைய சீடர்களுக்கு நம்மளுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக பல்லுவத்தில் தேர்வியன்களும் சராபியன்களும் ஒருவரே பார்த்து தேவனாய் பரிசுத்தர் பரிசுத்தர் பர்சுத்தர் பர்சுத்தர் ரெண்டு ஓயாமல் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் அதைத்தான் புலோகத்திலும் கருத்தர் நம்முடைய பிள்ளைகள் செய்யவிடும் என்று சொல்லியிருக்கின்றார் அதற்காக நான் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹலையலுயா நாம் செய்கிற ஆராதனை தேவனுக்கு நாம் செய்ய ஆராதனை தேவனைத் துதிப்பது தான் ஹலையலுயா தேவனை நாம் மகிமைப்படுத்துவது தான் ஆண்டோருக்கு செய்கின்ற மெய்யான ஆராதனை தன்னப்படினால அந்த ஆராதனை நாம் செய்கிறப்படினால செய்ய முடியும் தேவனுக்கு தகுதி பிடித்திருக்கிறபடினாலும் அதற்கான கருவைகள் தந்திருக்கிறபடினால ஆண்டவரை நான் சோதரிகிறேன் சிலையிலொய்யா தேவனுக்கு மயமே உண்டாவதாக இன்று தேவன் தருகின்ற ஆலோசனை உங்களுக்கு மாத்திரமல்ல இதே நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இந்த வார்த்தையை கேட்கின்றார்கள் என்று நாம் அறிகின்றோம் அதன் அப்படினால தேவன் கொடுக்கின்ற வார்த்தைகள் நமக்கும் அநேகருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார் தேவனுக்கு மிமைபடி திறந்த உடனே கர்த்தர் கண்களை திறந்தார் அச்சினிமயமான குதிரைகளாலும் ரபங்களாலும் நிறைந்திருக்கிறத அவன் கண்டார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கண் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அண்டவராகிய தேவன் எல்லாவற்றிற்கும் முறைகளை வகுத்து என்று நாம் காணுகின்றோம் அந்தபடினால இந்த வரம்பற்ற தேவனுடைய ஆவிக்குரிய பார்வை பெற்ற ஒரு தேவனுடைய மனிதனோடு கூட ஒரு வேலைக்காரன் இருந்தான் அந்த வேலைக்காரனுக்கு அந்த ஆவிக்குரிய கண் திறக்கப்படவில்லை ஆனப்படினால தங்களுக்கு வர இருக்கிற ஆபத்தை கண்டவுடனே அவன் புலம்புகிறான் அலறுகிறான் சீரிய தேசத்து தண்டுப்படைகள் வந்து இந்த எலிசாவை பிடித்துக் கொண்டு போவதற்காக மலையை எலியா எலிசா மலையின் மேல் இருக்கின்றார் அனைபடினாலும் இந்த எலிசாவை பிடித்துக் கொண்டு போவதற்காக இந்த சீரிய தேசத்து பண்டுத்தடைகள் வந்து அதாவது பெரிய வீர படைகளும் குதிரைகளும் ரதங்களும் வந்து அவை நிக்கவில்லை சுற்றிக்கொண்டே இருக்கிறார் என்று பார்ப்பதற்காக அவர் பிடிப்பதற்காக அதாவது ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஆய்வுக்குரிய கண் தளக்கப்பட்டவர் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பது அவருக்கு தெரியும் தெரியும் இவன் வந்து அருமையான சம்பவங்களை கேள்விப்படும் போது அனைகருக்குலக்கம் தான் என்ன ஆகமோ என்ன ஆகமோ என்ன ஆகும் அவருக்கு தெரியும் உண்மையான ஒரு பாதுகாப்பை வைத்திருப்பார் வைத்திருக்கிறார் அவர் அதைப் பற்றி ஒன்றும் கவலைப்படவே இல்லை அவர் அப்படியே அசாதாரணமாக அதை பார்த்துக் கொண்டே இருந்தார் கண்களை ஆண்டவரே பறக்கணும் கண்களை திறக்கிற வேலை தேவை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்று நாம் காணுகிறோம் மனிதனுக்கு ரெண்டு கண்கள் இருக்கின்றது ஒன்று பாவக்கண் அகைக்கண் சரீரத்தினுடைய கண் இருக்கின்றது இருக்கின்றான் அவன் தான் ஒரிஜினல் மனிதன் அந்த மனிதன் வெளியே போய்விட்டால் இது டெத் பாடி சாவமாகி விடுகிறது என்று நாம் காணுகின்றோம் அந்த உள்ளான மனிதனுக்கு இரண்டு கண்கள் ஒன்று அந்த கண்ணு தான் அதாவது மறைந்து ஒன்று மறைந்த கண்ணுக்கு மறைந்திருக்காது அந்த கண்ணுக்கு உலகத்தில் என்னென்ன நடக்கிறதோ அதெல்லாம் தெரியும் சோறு மறைக்காது திறமை ஒண்ணு மறைக்காது இருப்பிட்டமிடுகிறானோ அத்தன இங்கிருந்தே பார்ப்பார் பார்த்து இங்குள்ள அரசாங்க அரசருக்கு சொல்லிவிடுவார் இப்படி இப்படி இருக்கிறது இன்னென்ன பகுதியில வந்து அவன் படைய இறக்க போகிறான் தேசத்துக்கு விரோதமாக வருகிறான் என்று மேற்கொண்டு அறிந்து அச்சரியார் ராஜா அங்கே கேட்கிறான் அதாவது நமக்குள்ளே ஒருத்தன் இருக்கின்றான் அப்படினால்தான் அதாவது இங்கே நாம் யோசிக்கிறது அறையீட்டுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறதையும் அதாவது சொல்லிவிடுகிறானே அந்த ராஜாவுக்கு என்ற போது அங்கே ஒருவன் சொன்னான் அப்படி இல்ல ராஜாவே அங்க ஒரு ஞான சிஸ்டிகாரன் இருக்கிறான் எலுசா என்று ஒரு தீர்க்கன் இருக்கிறான் அவனுக்கு தூரத்து நடக்கிற மறைந்திருக்காது தெரியும் எங்கே ரகசியமாய் பேசினாலும் தெரியும் கண்தப்பட்டவன் கண்தப்பட்ட மனிதன் ஆனப்படினாலே என்று சொன்ன போது அப்படின்னாலும் அவனை பிடித்து கொண்டு வாருங்க என்று ஆட்களை அனுப்பினான் என்று நாம் காணுகிற அருமையான கத்தளை பிள்ளைகளே நாம் யார் நாம் யார் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் சரியாய் திறக்கப்பட்டு விட்டதா தரக்கப்பட வேண்டும் இந்த கண்ணை தரப்பது தேவ மனிதனுடைய வேலை அதாவது வேதமும் சொல்லுகின்றது பிறப்பல இடங்களில் என்று நாம் காணுகின்றோம் ஒரு மனிதனுக்கு கல்வி அறிவை ஊட்டுவது ஆசிரியர் என்று நாம் காணுகிறோம் ஒரு மனிதனுக்கு பெரிய தீராத பெருத்த நோய் வரும்போது அதை குணமாக்குவது ஒரு டாக்டர் என்று நாம் காணுகின்றோம் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய கண்ணை திறப்பது ஒரு தேவ மனிதன் என்று வேதம் சொல்லுகின்றது கண்திறக்க கூடாத தேவனை ஆராதிக்கிற எண்ணிறந்த மக்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள் இனி என்ன நடக்க போகிறது நமக்கு மருமையில என்ன இருக்கிறது என்கிறத சரியாக அவன் அறிந்து கொள்ள முடியும் என்று சத்தியவேதம் சொல்லுகின்றது அதற்காக பார்க்க முடியும் கண்களை திறந்தரணும்டாது என்றார்லிா விண்ணேர் பார்க்கும்பு கண்களை திறந்திரும் என்றால் வேலைக்கான கண்களை திறந்தார் கண்களை திறந்தார் சுற்றிலும் அச்சினிமயமான குதிரைகளாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டார் கண்டான் எப்ப கண்டான் கண் கண் திறக்கும்போது திறக்கிறது தெரியவில்லை அதுவரைக்கும் கண் திறக்கவில்லை இந்த கண்ணை திறக்க முடியும் எலுசா என்று நாம் காணுகின்ற அந்த ஒரு என்ன வைத்திருக்கிறீர் என்ன திட்டம் என்பதை அதாவது ஒரு தேவனுடைய மனுஷனை அழிப்பதற்காக பிடிப்பதற்காக கொலை செய்வதற்காக படைகள் வந்திருக்கின்றது என்பதை இவன் அதைத்தான் கண்டான் அது அதாவது அதற்கு மிஞ்சி தேவ என்ன படைகள் என்ன பாதுகாப்பு அந்த குதிரைகளும் அதாவது நம்ம இருக்கிறது அதிகம் என்று சொன்னார் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு அதிகமாக இருக்கிறார்கள் என்று இப்பொழுது காணுகிறேன் அருமையானவர்களே கிறிஸ்தவர்களாக இருக்கின்றவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் மய்மை உண்டாவதாக கண் திறக்கப்பட வேண்டும் அது தானாய் திறக்காது அது கண் திறக்கப்படுவதற்கு அதற்குரிய வரம்பற்ற மனிதர்கள் அதற்காக ஜோக அவர்களுடைய ஆலோசனை அவர்களுக்கு வேண்டும் அந்த ஆலோசனை கண்கள் நம்முடைய உள்ளே பார்வையுள்ளதாக இருக்கிற அறிவிக்கிறது என்று நாம் காணுகின்றோம் விளங்காது என்று நாம் காணுகிறோம் புரியாது என்று நாம் தீர்க்கு சொல்லப்படுகிற பிழைய வரவழைக்கப்பட்டான் என்று நாம் காண்கின்றோம் அவன் அங்கிருந்து வெகுமதிகள் கிடைக்கும் என்று ஆசையோடு வந்தான் நாம் இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் அப்பொழுது இவருக்கு வெற்றி கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அங்கே கடந்து வந்தான் என்று நாம் காணுகிறோம் இவனுடைய கண் திறக்கப்படவில்லை இப்பொழுது கத்தர் இவருடைய கண்களை திறந்தார் என்ன ஆகும் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் வார்த்தைகளை கேட்டு இஸ்ரவே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும் நதியோரத்தில் உள்ள போலவும் கத்தர் நாட்டின் சந்தன மரங்களை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதர் விரட்சங்களை போலவும் இருக்கிறது சிறவியல் தனங்களை சபிக்க முடியாத பாலாக்க என்று சொல்லப்படுகிறான் வரவழைத்து அதாவது முதலாவது வரவழைத்தான் போகாதே என்று சொன்னார் வரவில்லை என்று சொல்லிவிட்டான் இரண்டாவது இன்னும் அதற்கு மிஞ்சனவர்களை பெரியவர்களை அனுப்பி அநேக நல்வார்த்தைகளை சொல்லி ராஜா உன்னை கனப்பண்ணி உனக்கு வெகுமதிகளை தந்து உன்னை மேன்மைப்படுத்துவோம் என்று சொல்லி இருக்கின்றான் கண்டிப்பாக வரவேண்டும் போது அவன் மறுபடியும் கேட்டான் கர்த்தர் அடைந்து போய் என்று விட்டுவிட்டார் என்று காணுகிறோம் தேவதனங்களை பற்றி சரியான அறிவு அவனுக்கு இல்லை அவனுக்கு அதை பற்றி தெரியாது அதுபடிப்பண்களை ஆண்டவர் திறந்த போது அவன் இப்படி புலம்புகிறான் என்று சொல்லுகிறான் தேவன வார்த்தைகளை கேட்டு சர்வத விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அவைகள்ரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும் சந்தன மரங்களை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதர் விரங்களை போலவும் இருக்கிறது அவர்களுடைய நீர்போய்ட் நீர் சால்கள் பாயும் அவர்கள் அவர்கள் தங்கள் சத்துக்கள் ஆகிய ஜாதிகளை அவர்கள் எலும்புகளை நுறக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே சிங்கம் போலவும் அவர்களை எழுப்புகிறவன் உங்களை உண்டாவதாக கண்டறக்கப்பட்டவன் தான் தெய்வீக காரியங்களை அறிய முடியும் என்று நாம் காணுகிறோம் இவன் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற மனிதனாயிருந்த போதிலும் இவன் தீர்க்கதர்சு என்று அழைக்கப்பட்டவனாய் இருந்த போதிலும் இவருக்கு வரைக்கும் இவன் உலகத்தினுடைய பார்வைக்குரியவனாக உலக மதிப்பையும் உலகத்தினுடைய செல்வம் இவன் நாடுகின்றான்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அருமையான பிள்ளைகளை வேண்டும் ஆலோசனை தேவனுடைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு தேவை அதாவது ஒழுங்கு முறைகளை அதாவது இன்று ஊழியர் பாருங்கள் சுயாதீன ஊழியம் என்று இல்லை சபையில் இருந்துதான் ஐந்து ஊழியர்களையும் அனுப்பினார் என்று அவர் ஏற்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஐந்து வகையான ஊழியர்களும் ஊழியர்களும் சபைக்குரியது என்று நாம் காணுகின்ற ஒன்று காணுகிறோம் அந்த சபைக்கு நார்வடி கார் நானே என்று சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம் மைமை உண்டாவதாக அனுமதி அப்படிப்பட்ட இடத்தில் கண்கள் திறக்கப்படும் அவருடைய கண்கள் தான் திறக்கப்பட வேண்டி சத்திய வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரை நான் சோதிகிறேன் அவர்கள் தான் கண்களை திறந்து விடுகிறவர்கள் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியத்துல அப்போத்தப்பவர் சொல்லுகிறார் பாருங்க அருமையானவர்களே கருமையாக கொடுத்திருக்கிறேன் இந்த நல்ல நாட்களிலே அதாவது சரியாக தெய்விக வலிய திட்டத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் காவல்கள் தவறிவிட்டால் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் அதனால் எந்த ஒரு பயனம் பாரு அதிகாரத்தை விட்டு தேவனத்திற்கு திரும்பும் வரைக்கு பொருட்டு உன்னை அவலத்தில் அனுப்புகிறேன் என்றார் மயமும் உண்டாவதுதான் எதற்கு அனுப்புகிறேன் தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கண் ஒன்றையும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அதாவது கண் திறக்கப்பட வேண்டும் என்று நாம் காணுகிறோம் ஏன் தேவன் அந்த கண்ணை திறந்து விடவில்லை அதாவது அவர்களுடைய கண்ணை திறக்கும்படி நான் ஒன்னை அனுப்புகிறேன் என்று சொன்னார் அல்லவா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அது கிறிஸ்தவ ஜீவியத்தில் நிலைத்திருந்து தேவன் வைத்திருக்கிற நன்மையான இவுகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒரு மனிதன் பெற்றுக் வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்று அதாவது தேவன் மனிதனுக்காக வைத்திருக்கிற அதாவது மகாபுரி பெரிதென்பதை அவன் சரியாக அறிந்திருக்க வேண்டும் அறிந்திருக்க வேண்டும் என்றால் அவனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் அதாவது தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள முடியும் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் சோதனைகிறேன் அலே இலையா அவர்கள் என்னை பற்ற விசுவாசத்தினாலே பாவமனிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இரவு விட்டு ஒளி சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பப்படைக்கு அவர்கள் கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது நான் ஒன்னு அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் மகிமை உண்டாவதாக பிள்ளைகளுக்கு மீட்கப்பட்டவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற சுதந்திரம் எவ்வளவு பெரியது என்பதை அறியக்கூடியவன் கண்தப்பட்டவனாக இருக்க வேண்டும் கண்திறக்கப்படாதவனுக்கு எதை சொன்னாலும் விளங்காது விளங்காது எங்க வீட்டு எங்க ஊர்ல ஒரு வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க இந்த சம்மர் லீவ்ல ஒரு பையன் அங்கே வந்திருந்தான் சொந்தக்காரன் பையன் அந்த வீட்டில இருந்தான் நல்ல அன்பா இருப்பான் எங்களுக்கு ஜெபம் ஆரம்பித்த உடனே அவன் காதை பொத்திக்கிடுவான் அப்ப ஜெபம் முடிஞ்ச உடனே என்னப்பா காதை பொத்திக்கிடுறேன்னு கேட்டு அவன் சொல்லுகிறான் நீங்கள் சோத்திரன் சோத்திரம் சொல்லும்போது எனக்கு ஓத்திரமா இருக்குது என்று அவன் சொல்றான் நீங்கள் சோத்திரமன்ற ஒரு சத்தம் சொல்லக்கூட ஒரே ஓத்தரமா இருக்காதான் காதை பொத்திக்கிடுறான் அருமையான ஒரு இளைய கண்டறக்கப்படாதவனுக்கு எதை சொன்னாலும் விளங்காது எதை சொன்னாலும் விளங்காது அதனால்தான் அதாவது எதையோ நம்பிக்கை சொல்லிருப்பாங்க அப்புறம் விட்டுட்டு போவாங்க கொஞ்ச நாள் உற்சாகமாக இருப்பாக போயிடுவாங்க ஒரு மனிதன் அதாவது தேவனுடைய மனிதர்களுக்கு பிள்ளைகளுக்கு மீட்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற சுதந்திரம் மேன்மை எவ்வளவு பெரியது என்பதை அவர்கள் என்றால் கண் வேண்டும் கண்திறக்கப்பட்டவன் கொண்டாலும் வேவனை விட்டுவிட்டு தெய்வீக ஐக்கியத்தை விட்டுவிட்டு ஒருபோதும் அவன் விலகவே மாட்டான் அல்ல எல்லோயா வேவனுக்கு உண்டாவதாக ஆனப்படினாலும் அருமையான கத்துடன் பிள்ளைகள ஆண்ட வேலைக்காரருடைய கண்களை திறந்தருளும் என்று எலுசா ஜெபம் எலுசா ஜெபம் வரைக்கும் அவன் கண்டறக்கப்படாதவனாகத்தான் இருந்தான் என்று நாம் காணுகின்றோம் இங்கே அப்போ அவர்கள் இருளை விட்டு ஒளி நடத்திருக்கும் அதிகாரத்தை விட்டு தேவன் திரும்ப முடியாது கண்களை திறக்கும் நான் இப்பொழுது அவரை ஒன் அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று அன்றி கத்தராகிய தேவன் அப்போ பவுலிடத்தில் சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் அனுப்படி நாள் பிள்ளைகளே இந்த நாள் கண்களை கத்து திறந்ததுக்காக ஆண்டவர்கள் ாலே கண்ணை மூடியுடனே இந்த பாவக்கண்ணை மூடினுடனே நம்முடைய ஆன்மீக கண்ணாலே தெய்வீகத்தை நாம் பார்க்கின்றோம் ஹலேயா நான் கூட நேற்று இரவில் ஆறாவது இருக்கும் போது நம்முடைய ஒரு பெரிய அச்சினி அறிகிறதை கண்டுக்கு மைமை ஹலேயா நன்றாக கேளுங்கள் நன்றாக கேளுங்கள் நன்றாக கேளுங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே தேவனுடைய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றதை நான் என்னுடைய ஆவிலே உணர்கின்றேன் அசதியாயிராதி பத்து கண்ணப்படுகிற கணிகை வருகிறார்ந்தவர்கள உள்ளே சொன்னது கதவு பூட்டப்பட்டது உள்ளே பூட்டப்பட்டது அகன்று போகுங்கள் உங்களை நான் அறியலா என்னுடைய திருச்சபையினுடைய சத்தியம் பரசுத்வான்களால் லட்சிபாரம் கொடப்பட்ட சத்தியம் தேவனுக்கு மயிமை ஆயிரக்கணக்கான மக்கள் கை கொண்டு என்று ஆகிக்கொண்டிருக்கின்றார்கள் அடியும் சத்தியம் என்றால் என்ன கண் திறக்கப்படாதவர்கள் எதையும் புலம்ப கூடாது கண் தெரிந்தவர்கள் இடத்திலே சொல்ல வேண்டிய கண்களை திறக்கும்படியாக ஜபம் என்று கேட்க வேண்டும் தேவனுக்கு மயுமை பக்தனாகிய தாவிதராஜார் ஜெபம் அணுகிறார் பாருங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாவது வாக்கியம் இருக்கிறது எல்லாருக்கும் கண்கள் இருக்கிறது நன்றாக பார்க்கிறார்கள் வேதத்திற்குள்ளே நிறைய புதை பொருள்கள் இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் லேலோயா தன்னுடைய கண் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று பக்தன் ஜெபம் அணுகிறார் வாசங்க பார்க்கும்படி திறந்ததாக கண்களை திறப்பார் மகிமை உண்டாவதாக ஒரு தகப்பனார் காலேஜ்ல படிக்கிற தன்னுடைய பையனை அனுப்பும் ஒரு பரிசுத்த வேதாகமத்தை மட்டும் கையிலே கொடுத்தார் பீஸ் கேட்ட படம் நீ பைபிளை கொண்டு போய் நன்றாக படி அந்தந்த நேரத்திற்கு பணங்கள் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டான் அவன் அப்படியே சொன்னான் துணிமணிகளையும் பைபிளே எடுத்து கொண்டு போனான் மெஸ் பில் கெட்ட வேண்டும் எல்லா ஹாஸ்டலுக்கு எல்லா பில் கெட்ட வேண்டும் அதற்குரிய டைம் வந்தது தாபனாருக்கு தெரியப்படுத்தினான் பைபிளை படி என்று சொன்னார் பைபிளை படிய பானுக்கு ரொம்ப கோபம் திரும்ப சொன்னான் நாள் நெருங்கிட்டு ரெண்டு நாள் தான் இருக்கிறது என்று வழி அனுப்பிவிடுவார்கள் பைபிளை படி என்று சொன்னார் பைபிளை படி என்று சொன்னார் ஹலேயா பைபிள் இது என்னது பைபிள் படித்து எல்லாரும் போதிக்கிறதும் அறிந்து கொள்கிற கண்களை திறந்திருக்கிறாரோ அவர்கள்தான் சத்தியத்தை அறிய முடியும் ஹலேயா சொல்லுகிறார் கதாவே என்னுடைய உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எழுத்துகளை மேலடி வாய்ப்பார்ப்பதல்ல உள்ள இருக்கிற மகத்துவமான ரகசியங்களை நான் அறியும்படியாக என்னுடைய கண்களை திறந்ததாரும் என்று ஜமமணிநாள் நண்பர்களிடத்திலாம் சொன்னார் எங்கள் அப்பா எதிர்காலத்தில் என்னை காலேஜை அனுப்பிவிட்டு அவர் பைபிளை பைபிள் பைபிள் என்று இந்த கற்கில் இருக்கிறார் அவர் இப்பொழுது என்னையும் பைபிளப்படி என்று சொல்லுகிறார் பணம் அனுப்பல பையன் சொன்னாங்க அவர் சொன்னார்ல அப்பா அதிகாரத்தை படித்து விட்டு இந்த அதிகாரத்தில் என்னென்ன எழுதியிருக்கிறது நான் படித்தேன் என்று உங்கள் அப்பாவுக்கு சொல்லு சொன்னார் அவன் பைபிளை திறந்தான் பக்கம் பக்கமாக பணங்களை வைத்திருக்கிறார் அவன் படித்து முடிக்கிறது வரைக்கும் எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு அந்த பயனுக்குள்ளே இருக்கிறதுக்கு மயமையுண்டாவதாக அப்பொழுது தகப்பனை பற்றி அவன் புரிந்து கொண்டார் அருமையான கத்துணை பிள்ளைகளே இந்த வேதத்திலே எல்லாமே இருக்கிறது வேத பேன விலைமதியாது செல்வம் தொழிற்பதாவது தடவை படிக்கும்போது தான் ஒரு வேத வசனம் விளங்கிறதா ஹலே லுய்யா அந்த வசனமாவது பிரியமானவனே ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லுகின்றார் போய்விடும் என்று அவர் சொன்னார் அந்த அம்மா சொல்லியிருக்கிறார்கள் பலதர படித்திருக்கிறேன் பேசுகின்றது என்று அவர் சொல்லிருக்கிறார் அப்படியே இந்த அம்மாவிடத்தில் சொல்லிவிட்டு அவர் அந்த பிழைய கார் எடுத்து வெளியே போயிரு வெளியே போகும்போது அதை பலர் தள்ளி விட்டால்தான் அந்த கார் நின்றுட்டுன்னா அப்புறம் தள்ளனும் அதுக்காக அவர் சாக்லெட் வாங்கி பாக்கெட்ல போட்டுருப்பாரு போட்டுட்டு வழியில பிள்ளை இவர் போற உடனே அங்கே வெளியே கார் சத்தம் கேட்ட உடனே பையங்கெல்லாம் சாக்லெட்டும் வருகிறார் என்று சத்தம் போடுவார் கார் நின்று விட்டால் உடனே எல்லா இடத்துலையும் பையன் இவருக்கு ரெடியா இருக்கிறாங்க ஒரு இடத்துல போகும்போது கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு பெரியவர் கையை காட்டியிருக்கிறார் கையை காட்டி சார் கார்னு பாட்டுங்க ால் காரை தள்ளணுமே சரி சொல்லுகிறார் என்று காரை நிப்பாட்டினார் சொன்னார் இந்த பழைய காரை எவ்வளவு நாள் ஓட்டணி வைத்திருக்கிறீங்க பழைய கார் தரும்போது இல்ல இன்றைக்கே கத்துறவங்களுக்கு கார் கொடுக்கிறார் அப்பயோ நினைச்சிருக்கிறார் ஒரு பக்கத்தூட்டுக்கார இருப்பாரோ நம்ம பேசிக்கொண்டதை கேட்டுக்கொண்டிருப்பாரோ இருந்திருப்பாரோ என்று அவர் எண்ணினார் நான் ஒரு கம்பெனி ஓனர் கார் கம்பெனி ஓனர் ஆனப்படினால காரை கொண்டு வாருங்கள் கொண்டு வந்து எங்களை என்னுடைய விடுங்கள் இதுக்கு எவ்வளோ மாதம் மாதம் எவ்வளவு நீங்கள் ரிப்பேரிங் செலவு கொடுப்பீங்களோ அவ்வளோ கொடுத்தால போதும் காரணம் ஒரு விலை ஓட்டி எடுத்துறோம் உங்களுக்கு ஒரு புது காரை தந்து விடுகிறோம் என்று சொல்லி உடனே ரிட்டர்ன் வந்தார் வீட்டுக்கு வந்த வேத வசனம் நிறைவேறி இல்லையே இல்லையா இல்லையிலா புது காரை கத்தினர் கொடுத்து விட்டார் என்று அவர் சொன்னார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தின் மகத்துவங்களை பார்க்க முடியும் என்னுடைய கண்களை கண்தப்பட்டவர்கள அப்படிப்பட்ட மனிதர்களிட நிலையை அடைந்து கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டு எல்லாருடைய கண்கள் எல்லாரும் திறக்க முடியாது அதாவது நிக்கதோமு இடத்துல ஏசு சொல்லும் போது நீ மறுபடியும் பிறக்கணும் என்று சொன்னார் மறுபடி பிறக்க வேண்டும் என்று நிக்கத்துல சொல்லும் போது நிக்குதம் என்ன என்றால் மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன ஆனால் ஒரு போதகர் வெளிப்பட யோன் மூன்றாவது பத்தாவது வசனத்தில் அவரை போதகர் என்று எழுதியிருக்கிறது அக்காலத்தில் பார்க்க அவரை அவரை தேடி போனான் அவன் போய் ஆண்டவரை புகழுகிறான் ஆண்டவரே நீ தேவந்த போதகர் தேவன் உங்களோடு கூட இல்லாவிட்டார் நீடிப்பட்ட அற்புதங்களை யாரும் செய்ய முடியாது என்று அதை காது கேட்கவில்லை அவர்களிடத்திற்கு ஆவியினாலும் கண்தப்பட்டவர்களுக்கு வேதம் விளங்கும் அவர்கள் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்ததை கை கொள்ளுவார்கள் என்று நாம் காணுகின்றோம் அலையிலா ஆனவர்கள் வேதத்தில் இருக்கிறதா நிக்குதமுக்கு அது தெரியவில்லை தெரியலை போதான் போதித்தார் மகத்துவங்கள் இருக்கின்றது இதை பார்ப்பதற்கு நமக்கு ஆவிக்குரிய கண் வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால அன்று அப்படிதான் தேவனை நம்புகிறதுனால நமக்கு பயன் என்ன அவரை நம்புகிறவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் என்கிறதெல்லாம் அவர்கள் அறிந்து அவர்கள் வேதத்தை அதான் வேதம் உலகம் தெளிவேனிலும் மதுரம் உள்ளது என்று எழுதியிருக்கிறது அது களகம் இல்லாத ஞாபகப்பால் மனிதனை வளர்க்கிற ஒன்று என்று வேதம் சொல்லுகின்றது அருமையினால் அருமையான கட்டிட பிள்ளைகளே நம்முடைய கண்கள் கத்தனை நாம் துணிப்போமாக கேட்டோம் அதாவது வேதத்தின் மகத்துவங்களை அறியாத போதனை கேட்டோம் அந்த போதனையில நம்முடைய கண்கள் திறக்கப்படவில்லை என்று நாம் காணுகின்றோம் கத்தனாகி தேவ நம்முடைய கண்களை திறந்து விட்டு இருக்கிறதுக்காக நாம் நமக்காக மீட்கப்பட்டவர்களுக்கு மகத்துவமான காரியங்களை கிடைக்க போகிறது என்கிறதை நாம் அறியா வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்து என்று சொன்னார் பாருங்க அவர் தேனை சாப்பிட்டு விட்டு அவர் சொல்லுகிறார் நான் தேனை சாப்பிட்டபடுகிறார் என்னுடைய கண்கள் தெளிவாக இருக்கிறது என்று தேசத்தின் ஜனங்களை கலங்கப்படுத்தினார் நான் இந்த தேனில் கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள் ஏன் அவனுக்கு மயிமை உண்டாவதாக இப்பொழுது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி மூன்றை வாசிக்கலாம் மது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை தேவனுக்கு மைமை உண்டாவதாக வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தசனத்தை குறித்து அது தேனுக்கு சமமாக தேன தேன் கூட்டி வந்து உலகம் அவர் சொல்லுகின்றார் என்னுடைய இந்த தேனை நான் சாப்பிட்டபடியே என்னுடைய கண்கள் இப்பொழுது பாருங்கள் என்று அவர் சொல்லுகின்றார் நான் வேதத்தினுடைய மகத்துவங்களை கண்டால் நம்முடைய கண் தெளிவாக நம்முடைய தெளிவாக இருக்கும் எந்த நிலையிலும் புலம்பல் பாட மாட்டோம் அதாவது நம்முடைய பிள்ளைகளில் சிலர் அப்படி பாடுகிறதை நம்மிடத்திலே வந்து சிலர் புலம்புகின்றார் அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஆண்டவர் நிறைவாக வைத்திருக்கிறார் படிக்கிற நேரங்களில் எல்லாம் ஆண்டவர்களை திருப்படி கேட்க வேண்டும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தாலும் வேதத்தில் உள்ள மகத்துவ ரகசியங்களை உள்ளிருக்கிற பொக்கி என்னுடைய கண்களை திறந்ததாலும் கட்டா நாம் ஜபம் பண்ணி வேதத்தை நாம் விரிக்க வேண்டும் வேதத்தில் உள்ள மறைமுறைகள் நமக்கு வெளிப்படும் வேதத்தை பல அதிகாரங்கள் ஒரு நாளில் வாசித்தாலும் அதில் ஒரே ஒரு வசனம் அன்று நம்முடைய போஜனமாக இருக்கும் அதை நாம் கவனமாக செய்து கொள்ள வேண்டும் அதாவது வாசித்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு வசனம் பேச ஆரம்பிக்கும் அது அன்று நமக்குள்ள மன்னா அது நமக்கு என்னை கொடுக்கிற அது நம்முடைய உள்ளத்தை போகாது நம்முடைய பகல் முழுவதும் நம்ம பேசிக்கொண்டே இருக்கும் வார்த்தை அந்த பிரகாரம் பிள்ளைகள் செய்ய வேண்டும் நாம் வேதத்தை முக்கியப்படுத்த வேண்டும் மற்ற நூல்களை ஒன்றுமில்லாத என்னமோ பண்ணி வைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதில் தரையில் வைக்க மாட்டார்கள் பெண்கள் தொடக்க அது உயர்ந்த இடங்களில் பலகையில வைக்கிறார்கள் அதை கைகால கழிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு தான் இப்படி எல்லாம் இருக்கிறது ஆதரகா போன்ற வேதம் கிடையாது அவள் எல்லாம் அதாவது தேவனை விசுவாசத்துல பற்றி கொண்டவர்கள் நமக்கு இந்த புதிய விசுவாசிகளாகி நமக்கு தேவன் இந்த வேதத்தை வேதத்தின் மகத்துவங்களை அறியக்கூடிய கிரு நமக்கு ஒரு மனிதனுடைய கண்ணை திறந்து விட கும்பிட்டுக் கொண்டிருந்திருப்பார்கள் எப்படி எல்லாமோ பூஜை பண்ணிக்கொண்டு கிடந்திருப்பார்கள் அவர்களை கொண்டு வந்து அவளுக்கு போதனை கொடுத்து அவர்களை ஸ்நானப்படுத்தி அவளுக்கு பரிசுத்தான அபிஷேகத்தை பெற வைத்து அவர்களை மனிதர்களாக்கி அவளுக்கு இப்படியெல்லாம் அருமை இருக்கிறது என்னுடைய கண்களை திறந்து விட்டது எங்கே என்கிறதை மறந்து போய் பழைய பழைய வழியே திரும்புகின்றார்கள் அப்படியும் சிலர் உண்டு இது ஆதி காலத்திலிருந்தே இருக்கிறது இதை பற்றி நாம் ரொம்ப யோசிக்கிறது கத்துணை பிள்ளைகளாவது நாம் இடத்திலே கத்தோம் மூலமாக இந்த கண் நமக்கு என்கிறதை எப்பொழுதும் மனதில் வைத்துக் வேண்டும் இப்படி இல்லாதவர்கள் அதாவது ஒன்று மரியாதவர்களாக இவர்களை நாம் கண்கின்றோம் கத்துணை பிள்ளைகளை இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்கிற கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்னும் தேனை சாப்பிட்டதனால கண்கள் சொல்லுகின்றார் அடிக்கடி நாம் பரவ வேண்டும் அடிக்கடி இதை வாசிக்க வேண்டும் அடிக்கடி இதை தியானிக்க வேண்டும் தியானத்தில் கொண்டு வர வேண்டும் உட்கொள்ள வேண்டும் வாயை என்று திறக்கிறேன் வேதத்த மகத்துவங்களை தெரியாதவர்களுக்கு வேதம் படிக்க விருப்பமே இருக்காது வேதத்தை திறந்தா தூக்கமா கொட்டாகி வரும் இதெல்லாம் வருகிறது அல்லவா உலத்துள்ள இந்த வேதத்தின் மகத்துவங்களை அறிந்துவிட்டால் வேதத்தை எப்பொழுது பாசிக்கலாம் செய்ய வேண்டும் செய்யும் தெளிவாகிவிடும் அவர் என்ன சொல்கிறார் என்றால் பாருங்கள் சாப்பிட்டாலும் தெளிவடைந்து இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லுகிறார் ஹலே இல்லையா வேறு தெரியாத மக்கள் அதாவது எடுப்பார் கைப்பிள்ளையா எடுத்தாலும் போயிருவாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல இந்த வாழ்க்கை வந்து கண்தப்பட்டவருக்கு சரியாக தெரியும் அதாவது இந்த பாதை ஆபத்து இது இப்படிப்பட்டது போக கூடாது சொல்லுகிறதை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்கிறது தெரியும் அருமையான கத்திரப்பிள்ளைகளை கத்துடு வழிய சரியந்துடும் படை இறங்களை கொண்டே போய்விடும் ஐயா ஒரு தான் வயசான காலத்தில் இருக்கிறார் நான் ஒருவர்தான் என்று எண்ணினார் கண்ணை திறந்து உடனே சொல்லுகிறான் அவர்களோடு இருக்கிற பார்க்க நம்மோடு கூட இருக்கிறது அந்த வசனம் நமக்கு தான் அவர்களுக்கு மாத்திரமில்லை இந்த பைபிள் எதற்காக எழுதி கொடுத்திருக்கிறது அப்படியே விட்டுவிட்டு போதுக்கு அவருடைய புஸ்தகமாக அப்படித்தான் உலகத்தில் எது நடக்கட்டும் எது நடக்கட்டும் நமது ஆண்டவர் ஆகி தேவன் இருக்கின்றார் சொல்லுகிறான் பிள்ளையா பாதுகாக்கிற சிங்கத்தை போல படுத்திருக்கிறது தொடாதே... ஒ மாட்டார்கள் ஆளுக ஒருவர் இருக்கின்றடுவார் இருந்து அப்படிப்பட்ட காரியங்களை சரியாக தெரிந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் மேல் கை போட மாட்டார்கள் சாபம் பிடிக்கும் என்று தெரியும் நம்முடைய பின் சந்ததிகள் அழிந்து போகும் என்று தெரியும் தீமை உறங்காது அது சந்ததி சந்ததி சந்ததி சந்ததியா பிடிக்கும் கொலை செய்கிறார்கள் கிறிஸ்தவர்களை அடிக்கிறார்கள் தேவாலயங்களில் நொறுக்கிறார்கள் சந்ததிகள் சந்ததிகள் எல்லாம் பாதிக்கும் பாதிக்காமல் உடவே செய்யாது உண்மை ஆமீன் அது பாதிக்கும் அதை தெரிந்தவர்கள் கை நிட்ட மாட்டார்கள் லேலையா பாம்பே ல ஒரு ஆலய கூடான போட்டுருந்து சிலுவை வைத்திருந்தது புறம்பு பூமியில் அப்போ புறம்போக்கில் இருக்கிற வீடுகள் குடிசைகளெல்லாம் உடைக்க முடியாத அரசாங்கம் கட்டிலே போட்டு முனிசிபாலிட்டி வண்டியில் வந்து செய்தது இந்த இடத்துல வந்தவுடனே இந்த சிலுவையை பார்த்து விட்டது சிலுவையை உடனே ஒருவனு முடியாதுன்னு ஐயோ என் சந்ததிகள் அழிந்து போக நான் செய்ய மாட்டேன் என்னுடைய சந்ததிகளை கேட்க நான் இந்த உத்தியோகத்துக்கு வந்தேன் உத்தியோகமே இல்லாமல் போய்விட்டாலும் பரவாயில்லை அப்படியே நின்றுபோது அருமையானவர்களே அறிந்தவர்கள் அப்படி இருக்கின்றார்கள் என்று நாம் காணுகிறோம் அதை தொடங்கத்தை போல படுத்திருக்கிறது அது எழும்பினா ஆபத்து ராம்சுமா ஏதோ சாதாரணமானவர்கள் என்று எண்ணிவிட வேண்டாம் மேல இருக்கிறது நான் பரலோக குடும்பத்தோடு இணைந்தவர்கள் உறவு கொண்டவர்கள் ஐக்கிய உடையவர்கள் மகாதேவனுடைய பிள்ளைகள் மகாதேவனுடைய பேர் என்ன யூதா கோத்திர சிங்கம் நாம் யார் சிங்க குட்டிகள் அதை தொடாது அதை தொட்டால் ஆமாம் என்று யார் சொன்னா, கண் திறக்கப்பட்டவன் ரயில்வேயா அருமையான தேவையான பிள்ளைகளை என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிற நாம் யார் என்கிற நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் நாம் யார் என்பதை சரியாக இருக்க வேண்டும் நம்முடைய சொல்லுவார்கள் அடிக்கடி நான் கூடவே இருந்தவன் அல்லவா பிள்ளைகள் சாக கிடக்கும் ஊடியில் இருப்பார் இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி புறப்பட்ட ஒரு பிள்ளை சாகும் தருவாயில் பிளகினப்பட்டு கிடக்கும் பிள்ளை இருந்தால் நம்முடைய பிள்ளை இருக்கட்டும் அடுத்துக்குள்ள போய்விட்டால் கடவுளுடைய பிள்ளை பலகத்துக்கு போகட்டும் நான் கடவுளுடைய போதேயா ஒரு பிள்ளைகளும் சாகுற எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்க தேவனுடைய பரிசுத்திராமத்திற்கு மயில் உண்டாவதாக அருமையார்க்கும் தெரியவில்லை தேவனை பற்றியும் தெரியல கண்ணுதான் தெரியலையே அப்புறம் என்ன சொல்லிவிடுக்கிறது என்ன செய்ய முடியும் ஒன்னு ஒண்ணு அவனுக்கு ஒன்றும் புரிந்து என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ளுகின்றோம் தேவனுக்கு மகிமை கண்டறக்கப்பட்டவர்கள்தான் எல்லாவற்றின் தெளிவாக சொல்ல முடியும் ஆண்டவராக கேட்டார்கள் ஐயா எங்களிடத்தில் சரியாக நேரடியாக பேசுகிறீர் அவர்களுக்கு ஓமையாக சொல்லுகிறேன் அது என்ன என்று கேட்டார்கள் ஆண்டவர்கள் சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கட்டென்று அவர்களுக்கு ஓமையாக சொல்லுகிறேன் நீங்க புரிந்து கொள்ள முடியாத உங்களுக்கு நான் சரியாக சொல்லுகிறேன் என்று சொன்னார் அதன்படினால நமக்கு புரிந்து கொள்ள முடியாத அறிந்து கொள்ளும் எல்லாரையும் தெரிந்து கொள்ளும் ஆண்டவர் ஆகி தேவன் கிருமி செய்திருக்கிறார் நமக்கு போதிக்கிறவர்கள் இருக்க வேண்டும் இல்லையா இன்று நம்முடைய ஊழியத்திலே ஆயிரக்கணக்கான மக்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் பல்லகத்து நிகழ்ச்சிகளை பார்க்கின்றார்கள் பல்லோகத்துடன் மேன்மை மீட்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கண்களை ஆண்டவர் திறந்தபடினால அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வாசிக்கலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் ஒரு வாசிக்கலாம் என் கண்கள் கண்டதான் என்னுடைய கண்கள் கண்டதே என்று யார் சொன்ன செமியவன் கண்கள் கண்டது கண்டறக்கப்பட்டவர்களுக்கு சங்கசித்திர அடையாளங்கள் ஒன்றும் கிடையாது பல கைகள் பல தலைகள் உடைய அப்படி எல்லாம் அவருக்கு கிடையாது அவருக்கு கண்கள் திறக்கப்பட்டிருந்தது உலக ரட்சகர் தேவன் என்கிற அறிவு அவருக்கு சரியாக உண்டாயிருந்தது என்று நான் பார்க்கின்றோம் அந்த கண் நமக்கும் வேண்டும் என்று விரும்புகின்றார் என்னுடைய கண்கள் கண்டது என்று சந்தோஷப்பட்டார் என்று ரட்சணியத்தை ரட்சகரை அநேகர் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் கண்கள் அந்த இரட்சகர் இவர்தான் இவர் ரச்சகர் என்று எத்தனை மக்கள் கிறிஸ்துவர்கள இருக்கின்றது பேய்களுக்கு மறைமுகமாக காணிக்க போடுறாங்க என்னெல்லாம் செய்யறாங்கள அதாவது இந்த ரட்சணியத்தை பற்றி சரியாக தெரியவில்லை தெரியாதபடியால்தான் அதாவது மற்றபடி உள்ளதுக்கும் சக்தி இருக்கிறது ஆனபடினால கண்டறிஞ்சாதே பார்க்க முடியும் கண்தறிந்தவர்களுக்கு அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பது உணர்ந்து கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு தெரிகிறது இல்லை அனைபடினால இந்த செவியன் கத்திரா இயேசு கிறிஸ்து எட்டாவது நாளில் ஆலைத்து எரிசலே ஆலைத்துக் கொண்டு போயிருந்தார்கள் இவர் எரிசலேமுடைய வருகை ரட்சகருடைய பிறப்பை எதிர்நோக்கி கொண்டிருந்தவர் தேவதயத்திற்கு சென்றார் தேவாலயத்திற்கு சென்று அந்த குழந்தையை கண்டவுடனே கையில் ஏந்தி கொண்டு கண்கள் கண்டதே என்று அவர் மகிழ்ச்சி அடைந்தார் என்று நாம் காணுகின்றோம் எப்படி நாள்தான் பரிசுத்தபோல் எபேசருக்கு நிருபம் எழுதும் போது அவர் யுவனமாக எழுதுகின்றார் ஒன்னாம் அதிகாரம் வசன வாசிக்கலாம் கிறிஸ்துவை காண்பிடிக்கும் வல்லமின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக எதற்காக வேண்டிக் அவர் உங்களுக்கு பிரகாசமான மணக்கண்களை தந்திரும்படியாக உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் எவ்வளவுதான் போதனை செய்தாலும் ஒரு ஆத்மாவுடைய மனக்கண் திறக்கப்படாவிட்டால் அதை ஏற்றுக் கொள்வது பெற்றுக்கொள்வதும் என்று நாம் காணுகின்றோம் மணக்கண் திறக்கப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் அதாவது நம்மை அழைத்தவராலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கையினது மகிமையின் ஐஸ்வர்யம் என்னென்றும் அவசரத்தில் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் தம்முடைய வல்லமையின் மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறிவு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கங்களை கொடுக்க வேண்டும் மணக்கண்கள் பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு வேண்டும் இந்த பிரகாசமான மனக்கண் வந்துவிட்டால் உலகத்திலே எதிர்மேலையும் விருப்பம் மாட்டான் இலையிலா இந்த மனக்கண்கள் பிரகாசமான மனக்கண்கள் இல்லாதபடினால்தான் மனிதன் அடிக்கடி கண்டதையும் கச்சலாவே விரும்பி தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் என்று நாம் காணுகின்றோம் அப்படி அல்லாதபடி பிள்ளைகளாக நமக்கு என்ன வேண்டுமா கண் திறக்கப்பட்டிருந்தாலும் பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு வேண்டுமா பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு வேண்டும் என்று நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அப்பசுராய் சொன்னார் அவர்கள் தான் இந்த உலகத்தினுடைய தீமைகள் மேல் உலகத்தினுடைய இன்பங்கள் மேல் இந்த உலகத்தினுடைய மாயின் மேல் அவர்கள் விருப்பம் கொள்ள மாட்டார்கள் பக்தனாகிய யோனா என்ன சொல்லுகிறார் என்றால் பொய்யான மாயை பின்பற்றி தங்களுக்கு வரக்கூடிய கிருபையை எப்பொழுதுமே பொய்யான மாயை தான் பின்பற்றும் அதைதான் அது விரும்பும் என்று நான் உங்களுக்கு அநேக உதாரணங்களை சொல்ல முடியும் அதனால் ஒன்று இல்லை அருமையானவர்களே அதனால் எந்த புரோஜனமும் இல்லை எனக்கு போன வாரத்தில் பின்மாற்றக்காரர்கள் பின்மாற்ற ஞானசம் நடந்து வருஷத்தாய் பெற்று பின்மாறிப்போனவர் பெற்று கொண்ட உபதேசத்தையும் மறுதளித்து பழையபடி தான் வந்தபடி பழைய இருந்து அந்த இடத்துக்கே போய் திருமணம் செய்து ரொம்ப ஜெய ஜெயின்னு வாழ்ந்தார் எல்லாரும் ஏன் காது கேட்க சொல்லியிருக்காரு அவர் என்ன நினைக்கிறீங்க பெரிய ஆளாயிட்டார் பெரிய ஆளாயிட்டார் பெரிய வசதியாகிட்டார் சங்கமால் நிறைய சங்கமால்களை வைத்து நிறைய லாரிகள் ஓடுகிறது அவர் பெரிய ஒரு ஆளாயிட்டார் கடந்த திங்கட்கிழமை என்று அவருடைய தாப்பனார் இங்கே வந்தார் அவர் ஒரு உத்தமமான ஒரு சுவாசி வயதான காலத்தில் உண்மையாக இருக்கிறார் அவர் வந்து பையன் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு யார் ஏன்னா பைக் ஓட்டி கொண்டு போகும்போது கிடங்களை விழுந்து பைக்கு மேலே ஒரு கீழே விழுந்து அதோடு மூச்சம் மூச்சத்து போய் ஒரு உணர்வும் இல்லை உணர்வும் இல்லாமல் போய்விட்டான் திருவண்ணாமத்தில் வந்து ஒரு ஜெவண்ணான யார் அப்போ நான் இப்போ ஆரான இப்போ உடனே எப்படி போக முடியும் இல்லை நாளைக்கு இப்படிதான் போகிறேன் சொல்லிட்டு மறுநாள் சென்னேன் மறுநாள் ஆசிரிவனந்தபுரம் சென்னேன் திருவனந்தபுரம் சென்று தேடி எங்கே போனால் ஆள் இடத்தாய் செவ்வாய் கிழமை இடத்தாய் என்ன போகணும் பெரிய கூட்டம் எல்லாரும் பெரிய ஓனர் பெரிய யார் கொண்டு போகிறது சம்பாதித்தது எங்கே இதை சரியாக சந்திக்கணும் அதான் பிரசங்கி பிரசங்கி தன்னுடைய வாக்கியத்தில் சொல்லுகின்றார் விருந்த வீட்டுக்கு போற துக்க வீட்டுக்கு போகுது அவனுக்கு நலமா இருக்கும் அங்கே எல்லா மனிதனுடைய முடிவும் தெரியும் அவன் எல்லா உயிரோடு இருக்கிற மனிதன் அதை சிந்திக்கணும் இல்லையில எப்போ போகுதுன்னு தெரியாது இது அந்த மரணம் எப்படி இருக்கணுமா அது மகிம மரணமாக இருக்கணும் லே இலையா லேயா பரசுவாமியுடைய மரண பார்வையில அருமையா அல்லா நான் எப்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்துடைய வேதம் சொல்லுகிறது நமக்கு பிரகாசமான கண் வேணும் பிரகாசமான கண் இருந்தால் இதெல்லாம் அறிந்து கொள்ள முடியும் அப்போ உலகத்தின் மேல் நமக்கு பெரிய பற்றுதல் ஏற்படாது தேவன் நமக்கு வைத்திருக்கிறது இன்றைக்கு இருக்கிறது சந்தோஷம் நாளைத்தனம் கர்த்தனுடையது என்று அது போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம் காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய கண்கள் பிரகாசிக்க வேண்டும் பிரகாசிக்கணும் இன்னும் பிரகாசிக்கணும் மோசனுடைய கண்கள் நூற்றி ஒன்றாவது வயதில் மறைவந்த தூரத்தில் இருக்கிற காணானை நம்முடைய கண்கள் பிரகாசிக்கணும் என்று ஆண்டுபாராகி தேவன் விரும்புகிறார் உலகத்தில் ஒரு மனிதனும் ஒன்றையும் கொண்டு போகிறது ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இன்று நம்முடைய நாட்கள் நாளை நம்முடைய நாள் அல்ல நாளை கத்தர் கொடுத்தால் உண்டு அதன் தயவன் தந்திருக்கிற இந்த அருமையான நாட்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு அந்த நல்லறிவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய கண் பிரகாசிக்கணும் பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பிரகாசித்தால் தூரத்தில் நம்முடைய கண்கள் யாரை பார்க்கும் பார்க்கும்காராஜாவை பார்க்கும் வரலோகத்தில் சிங்காசனத்திலிருக்க நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசனங்களை நாம் பார்ப்போம் கண்ணமூடனுடன் எங்கே இருந்து பாவலகத்தில் இழந்து கஷ்டப்படுகிறோம் என்று அங்கே போகும் என்று அந்த நோக்கமே இந்த பகுதியில் நமக்கு காணப்படும் அது அவைகளை எண்ணி நாம நேருவோம் என்னுடைய எண்ணம் அதுவாகத்தான் இருக்கிறது உங்களுக்கு நலமா இருக்கும் அப்படி தோணாகிடும் அதற்காக நான் உனக்கு நல்ல பிரகாசமான கண்களை தரும் முடியாது உங்களுடைய கண்களை திறக்கிறது மனிதர்கள் உங்களுக்காக எல்லாருக்கும் பிரகாசமான கண்களை தந்துவிடும் ஆண்டவரே என்று ஜெவம் பண்ண வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால அந்தவரை நான் சோதரிக்கிறேன் கிளையிலா கிளையிலா மோச கண் திறக்கப்பட்டிருந்தது வாசிக்கலாம் எவ்வளோ கிளின் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்கு சில வசனங்களை நான் வாசிக்கலாம் ாலேசிய தான் பெரியவனான போது எனப்படுவதை பெருத்து பெருத்து அனுத்தியமான அனுபவிப்பதை பார்க்கலாம் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கம் இனிவரும் எகிப்திலுள்ள பொக்கிசங்களிலும் நிந்தைய அதிக பல இனிவரும் பலனை பார்த்துவிட்டார் இனிவரும் எகிப்து ஆகக்கூடிய அரசனாக வரக்கூடிய ஒரு சில இருந்த இந்த பார்வனுடைய குமாரஸிக்கு குமாரத்தின் மகனுக்கு அந்த ஸ்தானம் உண்டு அனுபனாலும் அப்படி சொல்லுவோம் அப்படி வெறுத்து அனைத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டார் திறக்கப்பட்டிருந்தது அவ்வளவு பெரிய மனிதனாக மாறினார் என்று நாம் காணுகின்றோம் பாவ சந்தோஷத்தை வெறுக்க வேண்டுமா உலகத்தில நாம் பெரிய ஆளா இருக்கணும் பெரிய மேன்மை அடையணும் எல்லாரும் நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற எண்ண நம்ம விட்டு போக வேண்டுமா நாம் இனி அடைய போகிற அந்த மகிமை எண்ணினால் இதெல்லாம் குப்பையாக போய்விடும் அற்பமாக எண்ணப்படும் என்று நாம் காணுகின்றோம் அப்படினாலே இனி வரும் பலனை நாம் காணுகின்றோம் அதை காணுவதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படணும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் மோச திறக்கப்பட்டு இருந்தது அவர் இனி வரும் பலனை இங்கிருந்து பார்த்தார் அவருடைய காணான் அவர் இங்கிருந்து மலையிலிருந்து பார்த்தார் என்று நாம் காணுகின்றோம் அதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் இல்லை எழுவையா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உபாக உஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்துல இஸ்ரோல் ஜனங்களை பற்றி எழுதியிருக்கிறது பாருங்கள் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கொடுக்காததுனால வழியிலே அவர்கள் காணாநிலை இழந்து அழிந்து போனார் என்று இஸ்ரோவேல் ஜனங்களை பற்றி சொல்லியிருக்கேன் தேவனுக்கு மைமை உண்டதாக தேவன் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் கொடுக்கணும் அப்படி கொடுக்காதனால்தான் கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றவர்களும் சொன்னேன் ஒரு தடவை ஊழியத்து முடித்துட்டு நேசமணி நகரில் பஸ் ஸ்டாப்ல நின்றோம் ரெண்டு கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் வயசான பெரியவர்கள் அவர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒருவர் கேட்கிறார் என்னப்பா நரக மோட்சம் சொல்றாங்க நல்லா தண்ணி அடிச்சிருக்கிறாங்க நரக மோட்சம் இருக்கு என்று சொல்லுறாங்களே அது எப்படி உண்மைதானா ஏன்னா கிறிஸ்தவங்க உண்மைதானா அப்ப ஒருவர் சொல்றாரு உண்மையா இருக்கலாம்ப்பா இருந்தாலும் ஆனால் நரகத்தை உண்டாக்கிட்டார் இல்லவா அதற்கும் கொஞ்சம் நம்ம இப்போ ஆளுக்கு நம்ம ரெடியாகும் என்று சொன்னா சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஏற இருந்து பஸ் வந்தது அந்த விளைச்சத்துல எங்க உள்ள சட்டையை ரெண்டு பேரும் ஆளுக்கு வழியா போயிட்டாங்க அப்படின் கிறிஸ்துவர்களின் இருக்கிறார்கள் அவர்களுக்கு காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க செவிகளையும் கொடுக்கல இஸ்ரோல் ஜனங்களுக்கு அப்படி கொடுக்கப்படாதபடிய அவர் அழிந்து போனார்கள் நமக்கு தேவனோட கிருபிக்காக ஆண்டு ஒரு நாம் இளைய இலையா இலையிலோயா இலையிலோயா தேவனுக்கு மய்மை மூன்றாவதாக நான் இப்பொழுது பார்த்த சப்ஜேக்டினுடைய முடிவுகளை அங்கே பார்க்கின்றோம் யோகான் சுசிசம் ஒன்பதாம் அதிகாரம் வா தரையிலே துப்பி உமிழ்நீர்னால் சேருண்டாக்கிண்டாக்கி அந்த கண்கள் மேல் பூசி நீ போய் சீலோம்குளத்திலே கழுவு என்ற பக்கத்தில் தண்ணி கிடைக்க என்று கழுவிடாது சீலவாங்குளத்தில் போய் கழுவ வேண்டும் சீலவம் குளத்தில் போய் கழுவு சீலோமாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம் சீலோம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம் அங்கே போய் கழுவனும் அங்கே போய் கழுவினால் உனக்கு பார்வை கிடைக்கும் இல்லாவிட்டால் பார்வை கிடைக்காது போதிலும் குருணனாய் போன அவன் மறுபடியும் திரும்பி வரும்போது பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான்லோயா இந்த சீலவாமி என்பதற்கு அனுப்பப்பட்டவன் தேவனால் அனுப்பப்பட்டவனிடத்தில் போய் உபதேசம் கேட்கணும் தேவரால் அனுப்பப்பட்ட போய் ஆலோசனை கேட்கணும் அவரிடத்துல ஞான ஸ்நானம் பெறணும் அவருடைய கண்கள்தான் திறக்கப்படும் எண்ணி நிறைய கூட்டம் வருது அங்கே நல்ல மியூசிக்கல் வைத்து பாடுகிறாங்க தேவரால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் உண்டா என்று கண்டுபிடிங்க தேவரால் அனுப்பப்பட்டவன் பார்வையடைவார்கள் போகும் இடத்தில் நீ அவருடைய கண்களை திறக்கும்படி உன்னை நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் உன்னை நான் அனுப்புகிறேன் எதற்காக அவருடைய கண்களை திறக்கும்படியாக இந்த குருடனை பார்த்து சொன்னார் நீ போய் சீரவங்குளத்திலே கழுவி உனக்கு பார்வை கிடைக்கும் பர்சக நிகழ்ச்சிகளை பார்ப்பாய் மீட்கப்பட்ட மனிதர்களுக்கு மயிமை சீரோ என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமான் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அதற்காக ஆண்டவரை நான் சொந்திருக்கிறேன் அருமையான கத்துழைப்பிள்ளைகளே இந்த நாட்களிலேயும் நாம் கண்டிறக்கப்பட்டவர்களாக இருக்கிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிபமாக இல்லையா ஈஸ்வாக்கு வயதான காலத்திலே கண்டறியாமல் இருந்தார் அவருக்கு ஆசை தன்னுடைய மூத்த மகனை ஆசீர்வதித்துவிட்டு போக வேண்டும் என்று அப்படி இருக்கிற நாட்களிலே ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுள்ள ஒரு யாக்கோவாக இருந்தார் இந்த யாக்கோவை முந்தி கொண்டார் போறதுக்குள்ளே யாக்கோ போய் போய்விட்டார் அவருக்கு சந்தேகம் இவ்வளவு சீக்கிரமாக நீ வேட்டையாடி எப்படி வந்தாய் உடைய தேவன் எனக்கு தந்தார் கிட்டே வாவனே நான் தடவி பார்க்கிட்டோம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை வஸ்திரத்தை மோந்து பார்த்தார் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆசீர்வதித்தார் கண் தெரியாதவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது அருமையானவர்களே நாம் தேவனுடைய பிள்ளைகள் பாலாசி லா லாரியை ஆவியை கட்டும்படியாக தேவனைகளை அனுப்பினார் அப்ப எங்களுக்கு சொல்லியிருந்தார் அந்த லா பாலாசி லாரியை வீழ்த்தினது ஒரு மாந்திரவாதி அவனும் என்று இருப்பான் நீங்கள் அவனுடைய ஆவியும் சேர்த்து கட்ட வேண்டும் என்று சென்றிருந்தோம் அங்கே பெரிய மனிதர்களை சாப்பிடக்கூடிய வேட்டை நாயெல்லாம் வளர்க்கிறார்கள் நிறைய வன்கொலைகள் நடக்கும் போல நாங்கள் அறிந்து கொண்டோம் உலகளை கண்டுபிடித்து முக்கூடலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் மனுஜோதி என்ற இடத்திற்கு சொன்னோம் மனுஜோதி ஆசிரமம் அங்கே சில குடிசைகளும் ஆட்கள் இருந்தார்கள் சென்றிருந்தபோது அங்கே கொட்டாரத்திலிருந்து சென்ற ஜோதி பாக்கிய நாட்டையர் அவருக்கு ரைட்டு கேண்டா இருந்தார் அவரிடத்துல கேட்டோம் இப்போ பார்க்க வேணும் என்று அப்போது பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று விவரங்களில் பலவற்றி எங்களுக்கு சொன்னார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அங்கே சென்று நாங்கள் ஆராதனை செலவு ஒன்று இருக்கிறது அங்கே ஆராதனை நடந்தது லாரிக்கு தான் ஆராதனை நடந்தது புதிய மனவாளன் ஆகிய லாரி இதில் இருக்கும்போது பல கைகளுடைய ஒரு சக்தி உலை நிற்கிறது நாங்கள் கண்டோம் திருப்பி அவர் நடந்து கொண்டிருக்கும்போது வந்தார் அவர்களோ அவரோடு இரவில் ஏழு மணியிலிருந்து குடியற்காலம் வரைக்கும் பேச வாய்ப்பு கொண்டாச்சது ஆவிகளை கட்டினோம் எங்களை அட்டாக எங்களை யார் என்று தெரிந்ததோ எங்களை பண்ண பிரயாசப்பட்டார்கள் முடியவில்லை கிருத்தரங்களை காத்தார் இல்லையிலா எங்களை இங்கே ராத்திரி தங்க வைத்திருந்தார்கள் மாந்திரவாதி எங்களோடு தங்க வைத்திருந்தார்கள் இல்லையிலா அவர்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கிற நம்மோடு இருக்கிறவர் ஆமா இல்லையிலா இல்லையலையா ஆண்டவர் பயங்கரம் பராக்கிரமசாலி ஆகியனக்குள்ளே இருக்கின்றார் அப்படி ஆழங்களுக்குள்ள நம்மளை கொண்டு போயிருக்கின்றார் போய்விட்டு அந்த வேலை லார் இந்த மாந்திரவாதி நாங்கள் படுத்து நிறுத்த செய்வோம் அட்டாக் பண்ணலாம் என்று பார்த்தோம் நாங்கள் எடுக்கின்ற வரைக்கும் ஜீபத்திலே இருந்தோம் காலையில் எலும்பி லாரி வரவில்லை அப்புறம் என்னமோ சொன்னார் நாங்கள் வந்து விட்டோம் திருப்பி வள்ளியூரில் தேவாலய வேலை நடந்து கொண்டிருந்தது தேவாலயத்தை பிரித்து ரெண்டாவது பழுது பார்த்து கட்டினோம் அங்கிருந்து அவர்கள் பார்த்து எங்களை சந்திப்பதற்கு ஆள் அனுப்பியிருந்தார்கள் வந்ததும் அவர் இங்கே எல்லாம் பார்த்தார் பார்த்துவிட்டு நம்ம அட்ரெஸை வாங்கிட்டு போகணுங்கிறது அவருடைய நோக்கம் வந்து என்னிடத்துல கேட்டாருங்க நீங்கள் டிராக்ஸ் எல்லாம் வெளியிடறீங்களா என்று கேட்டார் ஒன்று வெளியிடவில்லை டிராக்ஸ் ஒன்றா உண்டு ரப்பர் ஸ்டடித்த எ எங்களுடைய அட்ரஸ் அதில் உண்டு சாரின்னு ஒரு குடும்ங்க இல்லை அப்போ ஆவியானவர் நம்ம குழந்தை பேசினார் இவன் என்ன இடத்துலேருந்து அனுப்பப்பட்டு வந்திருக்கிறான் என்று அப்போ நான் கேட்டேன் நீங்கள் அங்கேருந்து தானே வந்திருக்கிறீங்களா லாரி இடத்துலேருந்து ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் தெரியுதுல்ல அப்படி என்றாலும் எல்லாம் தெரியன்னு தெரிந்து கொடுங்க என்னதும் உடனே ஆளுக்கிறது கிளம்பி ஓடிவிட்டார் பெரிய பாசன கோவப்படுறேன் கொஞ்சம் நெல்லுங்க ஒரு டிராக்ஸ் வேணா அவர்கள் வந்துதான் கொடுக்க முடியும் என்று சொன்னதும் அவள் கிளம்பி போய்விட்டார் தர்மையான தேவருடைய பிள்ளைகளேயா ஆண்டவர் நமக்கு பிரகாசமான கண்களை தரட்டும் இலையலோயா நம்ம எல்லோரும் பிரகாசமான கண்களுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் மற்றபடி நாம் தொலைவு பார்த்து கண்டுபிடிக்கிறது இல்லை ஆண்டவர் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை தந்து நடக்கப்போகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ளவும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை தெரிந்து கொண்டு நாம் யார் நமக்கு தேவன் வைத்திருக்கிற மேன்மை எவ்வளவு பெரியது என்கிறத சரியாக நாம் உணர்ந்து கொண்டு அதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் அல்லா அல்லா அல்ல இல்லையா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக இந்த பிரகாரமாக தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அவருடைய சமூகத்தில் காணப்படுவோமாக சிலோம் குளத்திலே கழுவு கத்திரிகரமான மக்களை கொண்டு வர இருக்கின்றார் தேவன் உலகம் முழுவதும் கிடக்கிற பரிசுத்வான்களை ஒரே சரீரமாக இணைக்கும் காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது இளையலோயா இளையலோயா தேவன் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார் செய்து கொண்டு இருக்கிறார் நாங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆதி காலத்தில் தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்று நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது நம்முடைய அற்பமான மனிதர்கள் ஆகிய நம்மை கொண்டு கத்து வேலைகளுக்காக நான் நன்றி சொல்லுகின்றேன் தேவனுடைய வருகையிலே சபையில நிற்கும் உள்ள பிரசத்தவானுடைய ஐக்கியமாக இருக்கும் இல்லையிலோயா அந்த ஐக்கியம் எடுத்துக்கொள்ளப்படும் அதற்கான வேலைகள் வருகிறது கீழ்படியாதவர்களும் அதாவது முளைக்கு ஏகப்பட்ட சந்தேகங்களை கேட்கின்றவர்களும் பற்றி நாம் கவலைப்படுகின்றோம் இளையிலோயா ஆனப்படி நல்ல அருமையான கத்துணை பிள்ளைகளை வந்திருக்கிற இடம் எது என்கிறதை பற்றி அறிய வேண்டும் என்றால் உங்களுக்கு பிரகாசமான கண்களை தரும்படியாக நாங்கள் வேண்டுதல செய்கிறோம் இளையிலோயா கர்த்தர் அமிதமாக செய்வாராக தேவனுக்கு மயுமே இளையிலோயா கண்களை திறக்கும்படி உன்னை நான் அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னார் நாங்கள் நாகர்கோவில் சென்றராக வைத்து உலகளாவுக்கு போய் இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தோம் கர்த்தரிங்கே அனுப்பும்போது நமக்கு ஒரு பக்கத்தில் வருத்தம் இருந்தது ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்ட சுத்தம் கொண்டிருந்தபடினால் என் அணிகளுடைய கண்களை திறக்கும்படியாக ஆண்டவர் சுத்தம் கொண்டிருக்கிறார் அதற்காக நான் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன் இளையிலையா இலையிலையா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாம் எல்லோரும் இந்த மகத்துவங்களை காணும் முடியாக நம்முடைய கண்களை தேவனு திறந்தபடினாலே வைத்திருக்கிற பெரிதென்று மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய சிலை சபை மூன்று பார்